அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு புகழ் புரிந்த இல்லிலோர்க்கில்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை புகழ் புரிந்த இல்லார்க்கு இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை இல்லை அதாவது மனைவி புகழுக்குரியவளாக இல்லைன்னு சொன்னால் அந்த கணவனுக்கு கம்பீரமாக நடக்கிறது அப்படிங்கிறது இருக்காதுங்கிற கணவன் வந்து ஒரு உறுதியான மனிதனாக வாழணும்னு சொன்னால் மனைவி அதற்குரிய நெறியில் வாழணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அந்த புகழுங்கிறது கற்பெண்ணும் புகழ் என்று உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கற்பெண்ணும் புகழை விரும்பக்கூடிய மனைவியை பெறாதவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் புகழ் புரிந்த இல் இலாருக்கு கற்புங்கிற புகழ் இருக்கக்கூடிய மனைவியை பெறாதவர்களுக்கு அப்படிங்கிற இகழ்வார் முன் பொதுவாக ஜனங்களில் வந்து இகழ்கிறது புகழ்கிறது எப்பவும் இருக்குது அந்த இகழக்கூடியவர்களுக்கு முன்னால் அவனை அலட்சியப்படுத்தின்னு தைரியமாக நடக்கிற ஒரு சக்தி இருக்காது குனிஞ்சிடுவான் தலை குனிவான்னு அர்த்தம் ஊரில் வந்து அந்த காலத்திலலாம் சமூகத்துக்கு மதிப்பு உண்டு இப்போ சமூகங்கிறது கருத்தே மாறி இருக்கு அதாவது தனி வாழ்க்கையை பற்றி யாரும் எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி ஏன்னா இது குளோபலைசேஷன் கலாச்சார பரிமாற்றங்கள் பெரிய அளவில் நடக்கிறது அப்பெல்லாம் ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கே போகிறதுக்கு யோசிப்பாங்க அதெல்லாம் அங்கங்கே கட்டு கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அதனால் அப்படியெல்லாம் சொல்கிற வழக்கம் ஆனால் நம்ம பொதுவாக இன் ஜென்ரல் நம்ம வாழ்க்கைக்கு சாந்தி அமைதி இன்னும் இந்த பாரத தேசத்தில் குடும்ப அமைப்புகள்லாம் பெரும்பாலும் இருக்கிறதுனால இதெல்லாம் நாம் புரிஞ்சு இதனுடைய உயிரோட்டத்தை பாதுகாத்தா நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதெல்லாம் படிக்கிறோம் இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை அந்த காலத்தில் ஊரில் பத்து பேர் தப்பாக பேசிடுவோம் அதுக்கு அவனால் கூணி குறுகி போயிடுவோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை எங்கேயோ தப்பு பண்ணிட்டு எந்த நாட்டுக்கோ மாறி போயிடுவான் அங்கே ஒன்றும் தெரியாது ஆனால் பொதுவாக ஊருக்குள்ளே ஒழுங்காக எல்லாரும் மதிக்கக்கூடியவனா வாழணும்னா அந்த பெண்ணும் சரியா இருக்கணுங்கிறார் ஆணும் சரியா இருக்கணுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இவன் கம்பீரமாக நடக்கணும்னா மனைவி வீட்டில் சரியா இருக்கணும் அப்படிங்கிறத இருக்கணும் சொல்கிறோம் இல்லையா இந்த தந்தை மகற்காற்றும் உதவி மகன் தந்தை காற்றும் நன்றி இதெல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி தான் கணவனும் மனைவியும் அப்படித்தான் என்ன புண்ணியம் கொடுத்து வச்சவப்பா நல்ல மனைவி இவனுக்கு அதனால் கொடுத்து வச்சவன் அப்படின்னா இவனுக்கு ஒரு கம்பீரம் அதாவது மனைவியால் இவனுக்கு ஒரு புகழ் அவ புகழுக்குரியவளாக இருந்தால் தான் இவனுக்கு புகழ் கிடைக்கும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஏறு போல் ஏறுனா சிங்கம் சிங்கம் போல கம்பீரமாக நடக்க முடியாது பெருமிதமாக ப்ரௌடாக நடக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது சபையில் வந்து ஒருத்தம் கம்பீரமாக இருக்கணும்னா சொல்கிறாங்க இல்லையா பொதுவாக ஒவ்வொரு ஆணுக்கு பின்னும் ஒரு ஒரு பெண்ணினுடைய ஒரு உதவி இருக்கிறது ஒரு ஒரு ஆணினுடைய புகழுக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடந்த மனைவியை தான் சொல்கிறது இவன் கொடுத்து வச்சவன் இன்னைக்கு நல்லா கம்பீரமாக இப்படிலாம் இருக்கான்னு சொன்னால் மனைவியினுடைய மகிமை அப்படின்னு சொல்லுவார்கள் ஏறு அப்படின்னா ரிஷபம் காளை சிங்கம் எல்லா அர்த்தமும் சொல்லப்படுகிறது இதை வைத்து கொண்டு என்ன சொல்கிறார் அதாவது தற்காத்து அப்படிங்கிற ஒரு சொல் வந்தது ஒரு குரலில் ரெண்டு குரலுக்கு முன்னாடி தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து இந்த குரல் வழியாக தகை சான்ற சொற்காத்து அப்படிங்கிற அதாவது தகை சான்ற சொற்காத்துன்னா ஊர் மக்கள்னா புகழும்படி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த தகை சான்ற சொல்ல இப்படி கம்பீரமாக இருக்க முடியாது அப்படிங்கிற அதாவது இது நெகட்டிவாக சொல்லியிருக்கு அவன் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் இவன் கம்பீரமாக நடக்கலாம் சரியாக இல்லைன்னா கம்பீரமாக நடக்க முடியாது அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிகிறது கம்பீரமாக நடக்கிறதுக்காக சமூகத்தில் இருக்கிறதுக்காக ஒரு பெண் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற குறிப்பு உணர்த்தப்பட்டிருக்கு சமூகத்தினுடைய வார்த்தைகளை மதித்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ வேண்டும் என்பது தான் விஷயம் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கில்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே